الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال ايضا لقد كان لكم في رسول الله اسوه حسنه صدق الله مولانا نبي கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஹலால் ஹராம் என்பது முஸ்லிம்கள் இன்றல்ல கு இறங்கிய காலம் தொற்றும் முன்னால் வாழ்ந்த நவிமார்களுடைய காலத்திலும் பேணப்பட்ட ஒரு அடிப்படையான விஷயமாக அமைந்திருக்கிறது ஹலால் ஹராம் என்ற இந்த அடிப்படையுன்தான் முஸ்லிம்கள் என்றும் வாழ்ந்திருக்கிறார்கள் மிக தெளிவாக ஹுஆானும் ஹதீஸும் இதை விவரித்திருக்கிறது அல்லாஹு தாலா நம் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் நம்மை ஈமானுள்ளவர்களாக தெரிவு செய்திருக்கிறான் நாம் ஒருபோதும் விசுவாசம் சம்பந்தப்பட்ட ஹராமான காரியத்திலோ வணக்க வழிபாடுகளில் உள்ள ஹராமான காரியங்களிலோ நம்முடைய பொருளாதார ரீதியில் உள்ள ஹராமான காரியங்களிலோ அன்றாட பழக்க வழக்கத்தில் உள்ள ஹராமான காரியங்களிலோ ஈடுபடாமல் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய வழிகாற்றலையும் حضرت رسول ஹஜரத் ரசூல்லாஹி சல்லா அலைவசல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த முறை பிரகாரம் நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் உலகில் வியாபார அபிவிருத்தியின் காரணத்தினால் ஓபன் எக்கனமிக் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தின் அந்த வளர்ச்சி இதன் காரணத்தினாலும் உலகளாவிய ரீதியில் சுமார் அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலான நாடுகள் அதிலும் ஆறு ஏழுக்கும் மேற்பட்ட பௌத்தர்கள் வாழும் நாடுகளில் ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது ஹலால் சர்டிபிகேஷன் ஏன் நாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி பல உள்ளங்களில் அது ஒரு கேள்வியாக இருக்கிறது இது சம்பந்தமான விவரமான ஒரு ஹொத்துபாவை சென்ற வாரம் இந்த கடந்த எட்டாம் திகதி கொல்லுப்பட்டியில் நடந்த அந்த ஜும்மா கொத்பாவில் நாம் தெளிவாக முன்வைத்தோம் அதை பலரும் கேட்டிருப்பீர்கள் கேட்காதவர்கள் www.slhub.com டபிள்யூ டபிள்யூ எஸ் எல் ஹப் டாட் காம் என்ற இதில் அது சம்பந்தமான விவரங்களை கேட்டுக் கொள்ளலாம் சொல்வதாக இருந்தால் பண்டையுடைய அனைத்து பகுதிகளும் ரோமமாக முடியாக இருக்கலாம் அது அதனுடைய இரத்தமாக இருக்கலாம் அதனுடைய முள்ளாக இருக்கலாம் அதனுடைய கொழுப்பாக இருக்கலாம் அனைத்தும் இன்று பலவிதமான பொருட்களில் உபயோகிக்கப்படுகிறது அவைகளை பல சந்தர்ப்பங்களில் நாம் மஸ்ஜிதுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் திரும்ப அதை நாம் விவரமாக எல்லா மசிதுகளுக்கும் அனுப்ப ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுதல் என்பது இது புதிதான ஒரு விடயம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலகத்தில் அறிமுகமான ஒரு விடயமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பல நாடுகளில் இது தொடர்ந்து அமலில் இருந்து வருகிறது இலங்கையில் ஜமியத்துல் உலமா இரண்டாயிரம் ஆண்டில் இரு கம்பெனிகளுக்கு ஹலால் சான்று வழங்கியது தற்பொழுதே சுகையிலமாக இருக்கக்கூடிய மௌலவி ரியால் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தலைவராக இருந்த மௌலி முபாரக் அவர்கள் அன்று உத்தியோக பொறுப்பிலிருந்த உலமாக்கில் ஆலோசனை செய்து கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இரண்டாயிரத்தி பிறகு இது முன்னேற்றத்தின் பாதையில் வந்தது இன்று அல்லாஹு தாலா அலமதுல்லா இந்த ஹலால் சான்றிதழ் வழங்குவதென்பது சுமார் நாலாயிர பொருட்களுக்கு மேல் இந்த லோகோ இந்த லாட்சியம் இது ஒதுக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் நம்மிடத்தில் இந்த ஹலால் சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் இதை அலமது இல்லா ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் மஸிதகளிலும் தனிப்பட்ட ரீதியாகவும் பலரும் இந்த ஹலால் சான்றிதழை பெற்று வந்தார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவை நிறைவேற்றிக்கொள்ள மசிதிகளூடாகவும் பல அமைப்புகளூடாகவும் இதை அணுகினார்கள் ஜமேத்து உள்ளமா இதனுடைய தேவை கருதி இதை ஒரு ஆதாயமாக வைத்து ஒரு வியாபார அடிப்படையில் செய்வதற்கு இல்லாமல் இதை ஒரு சேவை அடிப்படையில் தான் ஜமேத்துள்ளமா இதை ஆரம்பித்தது அஹமதுல்லா இந்த நாட்டு அனைத்து மக்களும் இதனை கொண்டு லாபம் அடைய வேண்டும் இதனுடைய லாபத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் ஜெமேத்துல்லமா இதை ஆரம்பித்தது ஆனால் இந்த அளவுக்கு இது முன்னேற்றம் அடையும் என்று ஒருபோதும் நாம் எண்ணவில்லை முன்னேற்றம் எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறது என்றால் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா இது இந்த நாட்டு மக்களுடைய இந்த நாட்டு வாழும் முஸ்லீம்களுடைய ஆர்வமும் ஆசையும் அல்லாஹுடைய கற்றலையை மதித்து அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கும் பொருட்களை நாம் உள்வாங்க வேண்டும் தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படைதான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதனால் எல்லோரும் ஹராம் ஹலால் என்பதை பேணுவதற்காக வேண்டி ஜிமேதுல்லமாவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சான்றிதழ் முறையை அவர்கள் கடைபிடித்து வந்தது இது இதற்கு ஒரு முக்கியமான வழிகாற்றலாக அமைந்திருக்கிறது அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த முன்னேற்றம் இன்று ஒரு சிறப்பான முன்னேற்றமாக நாம் இதை காண்கிறோம் இது உலகளாவிய ரீதியில் உள்ள பெரும் நாடுகள் எப்படி இதில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதோ அதுபோன்ற ஜெமியத்துள்ளமா உலகத்துடைய நாடுகளின் ஒரு தரத்துக்கு அலமது இல்லா இந்த ஹலால் சான்றிதழை பெற்று தந்திருக்கிறது இலங்கையும் ஒரு பௌத்த பெரும்பான்மை நாடாக இருக்கும் காரணத்தினால் ஜிமெத்தோமா எப்பொழுதும் தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற சைனா ஜப்பான் போன்ற நாடுகளுடைய அடிப்படையை தான் பின்பற்றி வந்திருக்கிறது இந்த நாடுகளில் வழிகாட்டப்படும் முறைகளை இங்கு நாம் பேணி வந்திருக்கிறோம் அலகது இந்த அடிப்படையில் இந்த வழிகாற்றல் இது முன்னேற்றத்தின் ஒரு பாதையாக அமைந்திருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்குது எப்பொழுதும் ஜமீத்துலமா அல்லது இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்டுடைய வரலாற்றை நாம் படிக்கும் ஒரு வருடங்கள் அல்ல ஒரு ரெண்டில் ஒரு வருடம் வருட வரலாறை படித்தாலும் அது இரண்டாயிரம் வருட வரலாறை படித்தாலும் அரபிகள் வசிக்கும் இந்த பூமியை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய என்றுமே இஸ்லாம் தோன்றிய காலம் அதற்கு பின்னாலும் முன்னாலும் அரபிகளாக அல்லது முஸ்லீம்களாக வாழ்ந்தவர்கள் எப்பொழுதும் இந்த நாட்டுடைய அடிப்படையை பேணக்கூடியவர்களாக இந்த நாட்டுடன் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் ஐக்கியத்துடன் நேர்மையுடன் மிக நல்ல முறையில் ஐக்கியத்தை நடக்கூடியவர்களாக வாழ்ந்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஆக அந்த அடிப்படையில் ஜெமிது லமா இந்த ஹலால் சான்றிதழ் விடயத்தில் ஏற்பட்ட பலவிதமான அசௌகரியங்களை இந்த நாட்டு மக்கள் அறிகிறார்கள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் இதுதான் ஜமீத்துல்லம்மா இந்த நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்ற நிலைப்பாடு அல்ல அல்லா புத்தாலா யாரை கொண்டும் இந்த பணிகளை எடுத்துக் கொள்ளலாம் ஹலால் என்பதே ஜமீத்துல்லம்மாவினால் அலமது இல்லா இதற்கு முன்பும் பலர் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் மேலான கூலி வழங்க வேண்டும் யாரெல்லாம் ஹலால் சான்றிதழ் ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம் ஒரு நிறுவனமாக இருக்கலாம் இதுபற்றவர்கள் அனைவர்களுக்கும் நாம் துவான செய்கிறோம் பிரார்த்திக்கிறோம் ஜெமீத்துள்ளமா இரண்டாயிரத்திலிருந்து இந்த பணியை ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஆறு பெரும் முன்னேற்றத்தை அடைந்து இன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு இது முன்னேற்றத்துடன் ஒரு பெரும் சோதனையையும் முன்னோக்கிக் கொண்டிருந்தது இந்த சோதனையை எப்படி அணுகுவது என்பதுதான் ஒரு பெரும் ஒரு முயற்சியாக ஒரு பெரும் ஒரு தியாகமாக அமைந்தது இதை வெறுமனே ஜெமேத்துள்ளம்மா தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளவில்லை இது அனைத்து முஸ்லீம்களுடைய ஒரு அடிப்படை உரிமையாக பெற்று இந்த உரிமையை நாம் நிச்சயமாக நம்மை நமக்கு உள்ள அடிப்படை உரிமை இந்த உரிமையை யாரும் விற்று முடியாது இதை நாம் முறையாக அணுக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில்தான் ஜெமேத்துள்ளமா இதில் ஈடுபட்டு வந்தது அல்ஹமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கருபை இந்த நாட்டு முஸ்லிம்கள் அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் படித்த மக்களாக இருக்கலாம் புரொபஷனல் இன்டெலக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டில் உள்ள யாராக இருந்தாலும் தனவந்தர்கள் வியாபாரிகள் பாமரர்கள் பொதுமக்கள் யாரை கண்டாலும் எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த ஹலாலை பற்றியுள்ள ஒரு கவலை காணப்பட்டது ஜெயமித்துலமா இதுக்காக வேண்டி நாட்டுடைய மற்ற அனைத்து அமைப்புகளுடைய ஆதரவுடனும் அவர்களுடைய அந்த சிறப்பான ஒற்றுமையான அவர்களுடைய அந்த வழிகாற்றலுடனும் ஜெமீத்துலமா இதை முன்னெடுத்து சென்றது அந்த அடிப்படையில் அலகது இல்லா நாம் பல விஷயங்களை இதில் கண்டோம் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் அல்லாவின் பக்கம் திரும்பி கையேந்தி குனூத்துகளோதி அல்லாஹிடத்தில் நாம் நோம்பு வைத்து தர்மம் செய்து சதக்கார்க்கு வர வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சியாக அமைந்து இதை நாம் பல கட்டங்களாக பார்க்கலாம் ஒரு சில முஸ்லீம்கள் ஒரு சில சகோதரர்கள் இந்த ஹலாலை விட்டுவிடுங்கள் என்று ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான நிலைமை வைத்து மிக கவலையுடன் தெரிவித்தார்கள் ஒரு இதை வேற யாரிடத்திலும் பாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள் ஒரு சாரார் ஜமியுல்லமா இதை கொண்டு பெரும் பணம் சம்பாதித்திருக்கிறது என்று கூறினார்கள் இது எமக்கு திணிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது கண்ணியமானவர்களே இந்த நிலைமையெல்லாம் சமாளித்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சினையை விட்டுவிட்டு ஓட முடியாது அதுக்கு முகம் கொடுக்க வேண்டும் அமைதியாக அதை நாம் கையாள வேண்டும் இல்லைவிட்டால் அதனால் பல விபரீதங்கள் உருவாகும் பல பிரச்சனைகள் உருவாகும் என்பது நமக்கு தெரியும் இப்படியான ஒரு பிரச்சினை உலகத்துடைய அறுபத்தஞ்சு நாடுகளில் ஒரிரு நாடுகளில் ஒரு சின்ன அளவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதை நாம் காணலாம் ஆனால் இலங்கையில் இதனால் ஏற்பட்ட பிரச்சனை இது ஒரு பாரிய பிரச்சனையாக அமைந்துவிட்டது ஆனால் இதனால் ஹலால் சான்றிதழை ஜெமியத்துள்ளம்மா விற்று கொடுத்து விட்டது என்ற காரணத்தினால் யாரும் இதை ஹலால் சான்றிதழை விற்று கொடுத்து விட்டார்கள் என்று எண்ண வேண்டாம் இதன் இதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஏன் ஜெமியத்துல்லமா ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு உரையை கையாண்டது என்பதையும் நாம் கவனத்துக்கு எடுக்க வேண்டும் முதல் முதலாக ஜெமியத்துள்ளமா எழுபது என்ற ஒரு முறையை கையாண்டது அப்படி என்றால் தயாரித்து வெளியாகக்கூடிய அந்த பொருட்களை எழுபது வீதம் பெரும்பான்மை சமூகத்துக்கு அதை அடுத்து எழுபது முப்பது வீதத்தைடனும் அதை பின்பற்ற முடியும் என்ற ஒரு நிலைப்பாடின் சிமித்தலுமா எடுத்தது அந்த நிலைப்பாட்டை அதை அவ்வளோ பொருத்தமாக கருதவில்லை வியாபார அமைப்பில் உள்ளவர்கள் வர்த்தக சம்மேளத்தின் சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் அந்த முக்கியமானவர்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்தவர்கள் இது நமக்கு சாத்தியமானது அல்ல என்று நிராகரித்து விட்டார்கள் முப்பது எழுபது என்ற இந்த அடிப்படை அது சிரமமாக மாறிவிட்டது அப்ப இதற்கு அடுத்த கட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக தூக்கி எரிந்துவிட்டு ஓடுவது முறையல்ல படிப்படியாக தான் ஒன்றை நாம் கையாள வேண்டும் அந்த அடிப்படையில் ஜமியத்துல்லமா அடுத்த கட்டமாக ஒரு பதட்ட நிலவை இருக்கும் காரணத்தினால் அரசாங்கம் இதை எடுத்து செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தது அதுக்கு உதாரணம் தாய்லாந்தையும் சிங்கப்பூரையும் அடிக்கோளாக எடுத்து காட்டியது தாய்லாந்திலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இந்தோனேஷியாவிலும் போன்ற நாடுகள் சிறுபான்மை முஸ்லீம்கள் வாழக்கூடிய தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பெரும்பான்மை நாடக்கூடிய மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் இது முறையாக அரசாங்கத்துடைய ஒரு வழிகாட்டலுடன் நடைபெறுகிறது இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் இதை ஜெமியத்துலமா நீங்கள் பொருட்படுத்த செய்யலாம் என்று தாராள உள்ளத்துடன் எப்படி பல அமைப்புகள் இருக்கிறதோ முஸ்லிம்களுக்கு வக்குஃபென்றிருக்கிறது முஸ்லிம்களுக்கு இன்னும் விவாக விவாகரத்துடைய சட்டங்கள் இருக்கிறது இந்த நாட்டில் உள்ள பல உரிமைகளுடன் இதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று ஜெமியத்துல்லமா கொடுத்தபொழுது அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிறகு என்ன செய்யலாம் என்றார் இந்த முயற்சியில்தான் ஜெயமத்துலமாவுடைய அந்த தொடரில் நடந்த பல ஆலோசனைகளில் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைமை தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய சுசாந்த பட்நாயக்கர் என்று சொல்லக்கூடியவருடன் நாம் இது சம்பந்தமாக பேசினோம் சிலம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய அந்த பொறுப்பாளராக அவர் இருக்கிறார் அவருடன் சேர்ந்து பல நாட்டுடைய முக்கியஸ்தர்களுடன் பொறுப்புள்ள அதிகாரிகளுடன் நாட்டுடையிடத்திலிருந்து அனைவர்களுடனும் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆலோசனையின் அடிப்படையில் சென்ற வாரங்களில் நடந்த மஷூராவில் இறுதியாக எடுத்த தீர்மானம்தான் இன்று கொழும்பில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானமாகும் அது என்னவென்றால் முதல் முதலாக ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் உடனடி தயாரிப்பு பாவனைப் பொருட்கள் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் உற்பத்தி செய்யும் படிமுறையில் முன்னோ பின்னோ சமய சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எதுவும் உள்ளடங்குவதில்லை என்ற ஒரு அடிப்படையொன்றை இதை வெளிப்படுத்தியிருக்கிறது இதை வெளிப்படுத்துவதே இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சிலான் சேம்பர் ஆப் காமர்ஸ் அனுசரணையுடன் உற்பத்தியாளர்களின் பிரதிநிதிகள் ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் உற்பத்திகள் சம்பந்தப்பட்ட தற்போதைய பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டுவர பலமுறை சந்தித்து கலந்த ஆலோசித்து பின்னர் இலங்கை வர்த்தக சம்மேளனம் பௌத்த பிக்குகள் என்னது அகிலங்கை ஜமீத்துள்ளம்மா என்பதும் அங்கத்தவர்களுடன் பரந்த அளவில் இது சம்பந்தமாக கலந்தாலோசித்தது ஏனென்று சொன்னால் இது வியாபாரத்தோடு சம்பந்தப்படுகிறது இதை ஒரு சிலர் சந்தேகத்தை கிளப்பிய காரணத்தினால் நாட்டில் உள்ள அனைத்து பௌத்தர்களுடைய உள்ளத்திலும் இது ஒரு தப்பான விடயமாக பதிந்துவிட்டது இதை நீக்குவதாக இருந்தால் இந்த மட்டத்தவர்களுடன் பேசிதான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்தோம் வேற யாருடன் பேசியும் இதற்கு நாம் ஒரு சரியான முடிவை காண முடியாது என்ற நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினால் இலங்கையில் உள்ள பௌத்த பிக்குகளின் மிக முக்கியமானவர்கள் இன்று இந்த இதில் கலந்து கொண்டார்கள் வெல்லவெல்ல தேரோ அவர்கள் மிக அழகாக இன்று பேசினார்கள் இன்னும் பரஹமானவத்திவலிதேரோ அவர்கள் தமிழில் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள் ஒவ்வொருவரும் ஜெமித்துல்லமா உடைய டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ ஹலால் ஸ்ரீலங்கா டாட் என்ற இந்த வெப்சைட்டுக்கு போனால் இதை நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் அவர்கள் தமிழில் பேசினார்கள் இந்த சீவலை தேர்வு அவர்கள் தமிழில் மிக அழகாக உரையாடினார்கள் அவர்கள் அந்த வார்த்தைகள் சொன்னார்கள் இன்று நாம் ஒரு பிரச்சினைக்கு ஒரு தீர்வுக்கு வருகிறோம் என்று சந்தோஷப்படுகிறோம் முஸ்லிம்களும் பௌத்தர்களும் மிக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் சில காலமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதை நாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்திருக்கக்கூடாது இது முஸ்லீம்களுக்குள்ள ஒரு உரிமை என்றெல்லாம் அழகாக பேசினார்கள் ஜமேத்துல்லமாவுக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் இவர்களுடைய பேச்சை பேச்சுக்கு முன்பு வெள்ளம் வெள்ள தேர அவர்கள் எங்களுக்கும் இந்த ஜெமியத்துலமாவுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருக்கிறது என்பதாகவும் நாம் எப்பொழுதும் நல்ல முறையில் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பதாகவும் பௌத்தர்கள் முஸ்லீம்களும் இந்த நாட்டுடைய ஐக்கியத்தை பேணி வந்திருக்கிறார்கள் என்பதாகவும் அத்தோடு நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெற்றி இன்னொரு சாராருக்கு தோல்வி அவர் சொன்ன வார்த்தையை நான் அங்கு சொல்கிறேன் ஐ எம் நாட் சேயிங் தட் ஒன் பார்ட்டி ஒன் அண்ட் அதர் பார்ட்டி லாஸ்ட் இட் இஸ் அன் ஃபார் போத் பார்ட்டிஸ் அவர் இது ரெண்டு சாராருக்கும் இது வெற்றி என்று கண்ட்ரி இது இந்த நாட்டுடைய வெற்றி என்று வெல்ல வெல்ல தேரவர்கள் அழகாக அவர்களுடைய உரையை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் இங்கு எல்லோரையும் பாராட்டி அவர்கள் வி போஸ்கஸ்ட் அவர் ஐடியாஸ் த மெஜாரிட்டி ஆப் கண்ட்ரி அ புடீஸ் சோ வி டிசைட் தட் ஹலால் லோகோ இஸ் நாட் கம்பல்சரி இங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் ஒன்றுதான் ஹலால் லோகோ இருக்கும் ஹலால் சிஸ்டம் இருக்கும் ஹலால் சிஸ்டத்தை ஜெமத்லமா விட்டுவிட்டு போகவில்லை ஹலால் ஒருமை இங்கு நமக்கு அப்படியே இருக்கிறது ஹலால் சான்றிதழும் இருக்கிறது ஆனால் அதில் சில விஷயங்களை நாம் வெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதில் விற்று கொடுத்ததை ஒன்றை எடுத்துக்கொண்டால் முன்னைய காலங்களில் இதுவரை காலத்திலும் ஹலால் சான்றிதழ் என்பதே அதில் லோகோவை பதிப்பது கட்டாயமாக இருந்தது இந்த கட்டாயம் என்பதை நாம் ஒரு அப்சனலாக இதை விரும்பியவர்கள் வைத்துக் கொள்ளலாம் விரும்பாதவர்கள் இது இல்லாமலும் செய்யலாம் ஆனால் இந்த ஹலால் சிஸ்டம் என்பதே அதில் எந்த மாற்றமும் இருக்க மாட்டாது இதுவரைக்கும் நம்மிடத்தில் இருக்கும் கம்பெனிகள் நம்மோடுதான் அவர்கள் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் அவர்கள் யாரும் வாபஸ் எடுக்கவில்லை அதனால் இன்று நடந்த இந்த கூட்டத்தில் மிக அழகான பல விஷயங்கள் இங்கு கலந்தாலோசிக்கப்பட்டது அதில் மிக முக்கியமாக சிலான் சேம்பர் ஆப் காமர்ஸ் கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு சேம்பர் ஆப் யங் லங் என்டர்ப்ரினியோர்ஸ் and sollakoodiya kai sri lanka varthaga sammelangalil kootamaippu federation of chambers of commerce and industry of sri lanka sri lanka varthaga desiya sammelnam the national chamber of commerce of sri lanka inum a aadi tholin sangathin kootamaippu mandram joint apparel business forum jaf sri lanka etumadi aalargalin desiya sammelnam the national chamber of commerce exports of sri lanka ncesl utpathiye சொல்லுகளின் தேசிய சம்மேளனம் திலான் நேஷனல் சேம்பர் ஆப் இண்டஸ்ட்ரீஸ் சி என் சி ஆகியோர் இந்த அடத்தில் கலந்து கொண்டார்கள் எல்லோரும் மிக தன்னுடைய விருப்பத்தை அழகாக தெரிவித்தார்கள் ஆக முதல் முதலாக இதில் எடுக்கப்பட்ட அடிப்படையான தீர்மானம் ஒன்றுதான் அலால் சான்றிதழில் உற்பத்தி இந்த விடயத்தில் எந்தவிதமான மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஏதும் உள்ளடங்கப்படுவதில்லை பெரும்பான்மை இருந்த இந்த சந்தேகத்தை இதனால் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு தவறான சந்தேகம் ஒரு தவறான சந்தேகம் இந்த இடத்தில் நான் முதலாவது அல்லா இடத்தில் தௌபா செய்கிறேன் நான் தவறிவிட்டேன் என்ற ஒரு விஷயத்தை நான் அல்லாஹிடத்தில் வருந்துகிறேன் இந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் இதில் இந்த விஷயத்தில் அல்லாஹ் இடத்தில் முதலாவது இஸ்தஃபார் செய்ய வேண்டும் பெரும்பான்மை சமூகத்துடன் பல வருடங்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் நம்முடைய மார்க்கத்தை அவர்கள் நமக்கு உதவியாக நாம் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையை அவர்கள் முன்னிலையில் சரியாக நாம் எடுத்து வைக்கவில்லை நம் வாழ்ந்து காட்டுவது அது மிக முக்கியமானது அதில் பல குறைபாடுகள் இருந்த போதிலும் தெளிவை முன்வைக்க நாம் தவறிருக்கிறோம் என்பதே மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது இது நாம் அனைவர்களும் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இதற்கு நாம் இந்த அடிப்படையில் நீங்கி நம்முடைய விஷயங்களை தயனக் என்ற ஒரு அடிப்படையில் கலந்துரையாடி ஆலோசனை செய்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து போக வேண்டும் என்று மிக பணி வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன் இதே நேரத்தில் அவர்கள் மேலும் ஒரு விடயத்தை இங்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒரே தொற்பொருளில் ஹலாலினும் ஹலால் அல்லாலவையினும் இருவகைகளாகிய சந்தைப்படுத்த முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் மூலப்பொருட்கள் குறித்தல் உற்பத்தி செய்தல் இரு வகைகளாக ஒரே உற்பத்தியை சந்தைப்படுத்தல் போன்ற நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன மேலும் ஒரே உற்பத்தி பொருள் ஹலால் இலட்சணையுடனும் ஹலால் இலட்சினை இல்லாமலும் ஹலால் லோகோ இருக்கிறவ ஹலாலோகோ இருப்பத நுகர்வோருக்கு மத்தியில் தெரிவு செய்வதில் குழப்ப நிலை ஏற்படலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது கட்டாயமாக இருந்தது ஆரம்பத்தில் இதை எழுபது முப்பதாக பிரிப்பதை அவர்கள் சிரமமாக காண்கிறார்கள் நிச்சயமாக அப்படி ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருள் விடப்படும் பொழுது அது முஸ்லீம்கள் தேடி போவார்கள் உண்ட அங்கு இது இருக்க ஒரு கடையில் இருக்கும் இன்னொரு கடையில் இருக்க மாட்டாது ஒரு நிலைமை உண்டாகும் அதனால் நாம் இந்த இதை ஆப்ஷனலாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டென்ஷன் நிலைமையை இது ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக நாம் இதை இதை அடக்கி வாசிப்போம் இந்த விஷயத்தில் மிக ஒரு ஒரு அழகான ஒரு தீர்வு எதிர்காலத்தில் அல்லாஹு தாலா நிச்சயமாக தருவான் அதுவரைக்கும் நாம் இந்த நிலைமையை சீராக்கிக் கொள்வதற்கு நாம் லோகவை ஒரு கம்பல்சரியாக கட்டாயமாக இருந்த லோகவை அதை ஒரு அப்சனலாக அதை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம் என்றால் அது இல்லாமலும் அவர்கள் ஆனால் ஹலால் சர்டிபிகேஷன் சிஸ்டம் அது நிச்சயமாக இருக்கும் என்பதை எல்லோரும் மனதில் பதிவை ஹலால் சிஸ்டத்தில் எந்தவிதமான மாற்றமும் இருக்க மாட்டாது இதை யாருக்கு விருப்பமோ அவர்கள் வந்து தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம் இது உள்நாட்டு சந்தையில் விற்பனையாகும் உற்பத்திக்கு அந்த இலச்சினை அந்த லோகோ போடப்பட வேண்டும் என்பது கட்டாயமல்ல அது விருப்பரிய விரும்பினும் வளமை போல் நிறுவனங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவைகளுக்காக ஹலால் சான்றிதழை அவர்கள் என்ன செய்வார்கள் பெற்றுக்கொள்ளலாம் அகில ஜெமியத்துள்ளமா இலவசமாக அச்சான்றிதழை வழங்கும் இது இரண்டாவது விஷயம் லோகோவுடைய விஷயத்தில் ஒரு ஆப்சனல் தெரிவொன்று இருக்கிறது யாருக்கு இஷ்டமோ அவர்கள் அதை பதியலாம் இல்லாதவர்கள் அதை நீக்கிக்கொள்ளலாம் இந்த ரெண்டு நிலைப்பாட்டுடன் மூணாவது ஒரு விஷயம் இரண்டாவது நாம் சொல்லக்கூடிய இந்த பீ முன்னா ஒரு தொகை பணத்தை எடுத்து வந்தது அது வருடத்துக்கு மாதத்துக்கு அது பதினைஞ்சு லட்சமாக இருந்தது பதிமூணு லட்சம் மாத செலவு இருந்தது இது பல கோடி ரூபாக்கள் என்ற ஒரு தவறான கருத்தை முன்வைத்து பெரும்பான்மை சமூக உள்ளத்தில் இது பற்றி ஒரு பெரும் ஒரு அச்சத்தையும் இவ்வளவு நம்மிடத்தில் பணம் என்றும் அதை மசிதிகள் கட்டவும் தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கு இதனால் இந்த நாட்டில் பொருளாதாரத்தில் பலவிதமான நெருக்கடிகள் உண்டாகி எம்மற்றையில் இருந்த ஐக்கியம் ஒற்றுமை புரிந்துணர்வு நாம் மிக கோஎக்ஸிஸ்டன் சொல்லக்கூடிய சக வாழ்வு சகஜீவன இவைகள் எல்லாம் விடுபட்டு அளவுக்கு ஒரு வெறுப்பையும் ஒரு குரோதத்தையும் ஒருவிதமான ஒரு முருகன் நிலைமையையும் நாம் அவதானித்து வந்தோம் பல மாதங்களாக இந்த நிலைமையை நாம் கண்டு வந்தோம் இது இப்படி வெற்றி கொண்டிருக்க முடியாது என்று பல தரப்பிலும் பலவிதமான கேள்விகளை எழுப்பினார்கள் அதுக்காகதான் ஜமீத்துல்லம்மா இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஜெமீத்துல்லம்மா கைவசம் பணம் அவ்வளவு கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா இந்த நாட்டு முஸ்லீம்கள் இந்த நாட்டு முக்கியஸ்தர்கள் இந்த நாட்டு படித்தவர்கள் இந்த நாட்டு வியாபாரிகள் உள்ளத்தில் நாட்டு பற்றையும் வைத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அவர்கள் முன்வருகிறார்கள் இதை நாம் ஒரு சேவையாக மேலும் சேவையாக செய்வோம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாம் உதவியாக என்றும் இருந்திருக்கிறோம் அன்றைய காலத்து ராஜாக்களுடைய காலத்திலும் இருந்திருக்கிறோம் நாம் இந்த யுத்தத்துக்கும் நாம் உதவியாளர்கள் இருந்திருக்கிறோம் யுத்தத்துக்கு முன்பும் இன்றும் அது சுதந்திர இருக்கலாம் டி வி ஜயாவுடைய வாழ்த்தையாக இருக்கலாம் அல்லது அந்த ராஜாக்களுடைய காலங்களாக இருக்கலாம் அல்லது இன்றைய சந்தர்ப்பமாக இருக்கலாம் அதை எந்தொரு சந்தர்ப்பத்திலும் நாம் உதவியாக இருந்திருக்கிறோம் இங்கு நாம் விற்று கொடுப்பது என்பது அந்த லோகோவுடைய இதை ஒரு ஒரு தெரிவாக விரும்பியவர்கள் இதை வைத்துக் கொள்ளலாம் விரும்பாதவர்கள் இதை இல்லாமலும் செய்யலாம் என்ற ஒரு ஒரு அடிப்படையை தான் இதை நாம் வைத்திருக்கிறோமே தவிர அது விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது அது கம்பல்சரி என்ற கட்டாயமானதாக கிடையாது இதுதான் ஒரு மாற்றம் இரண்டாவதே பணத்தை நாம் நிச்சயமாக இதில் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லாஹ் எங்கள் நாட்டு மக்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தாபனம் ஜெமியத்துள்ளமா அது வியாபாரத்துக்காக ஒருபோதும் செய்தது கிடையாது அதனுடைய கணக்கு வள கனைத்தையும் உயர்மட்டத்திலிருந்து அனைவர்களுக்கும் அது ஒப்படைத்துவிட்டது அனைவர்களும் அதை புரிந்து கொண்டார்கள் பார்லிமெண்டிலும் கடந்த வாரங்களில் ஏற்பட்ட ஒரு ஒரு நிலைமையில் அங்கு பார்லிமெண்டும் ஜெயத்துள்ளம்மா உடைய இந்த நிலைமையை பாராட்டி பேசியிருக்கிறது நம்முடைய அனைத்து கட்டங்களிலும் நமக்கு இதில் ஒரு சாதகமாக தான் அமைந்தது அதனால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இதையும் ஜெயமத்துல்லம்மா ஒரு எம்முடைய தனவந்தர்கள் ஒரு சில வியாபாரிகள் நல்லெண்ணம் அடைத்தவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக துவாசிவோம் அவர்களுக்கு அல்லாஹால இப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணத்தை கொடுத்து இப்படியான ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு முன் வந்தார்களே அவர்களுக்கு என்றென்றும் நன்றிகள் நாம் வாழ்வோம் அல்லது மர்ணிப்போம் ஜமேதுல்லமா என்றும் நிரந்தரமாக அல்லாஹ் உயிருள்ள ஜமியத்துல்லமாவாக எண்பத்தேழு வருடத்தை இந்த ஜமேத்து அல்லமாவுக்கு தந்திருக்கிறார் ஜமேத்துள்ளமா அதை முஃப்தி ரிஸ்வி என்ற அல்லது முகம்மது ரிஸ்வியுடன் தொடர்பட்டது அல்ல இந்த நாட்டுடைய இருபது லட்சம் மக்களுடன் சம்பந்தப்பட்டது ஜெமீத்துல்லமா இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து அமைப்புகள் அனைத்து உலமாக்கள் அது எந்த வேற்றுமை இல்லாமல் அகல சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்த ஜெமீத்து உள்ளமா சி சி சி யின் மூலமாக எங்களுடைய ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்கும் உண்டான அந்த அமைப்பினாக தரீக்காவாக இருக்கலாம் ஜமாத்துகளாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையைதான் ஜெமியத்துல்லமா பேர் வந்திருக்கிறது அத்துடன் மாற்றம் நின்றுவிடாமல் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமான பௌத்த சகோதர சகோதரிகள் நம்முடன் ஐக்கியத்துடன் ஒற்றுமையுடன் நின்றிருந்திருக்கிறார்கள் ஒரு சிறிய குழுவினர் நம்மீது சந்தேக கண்ணுடன் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த சந்தேக கண்ணுடன் பார்த்தது அது பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தி விடுமோ ஒரு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் நல்லுள்ளம் படைத்தவர்களுடைய பல உள்ளிலும் இது ஒரு கேள்வியாக எழுந்திருந்தது அந்த கேள்விக்கு விடையளிப்பது எமக்கு மிகவும் சிரமமாக இருந்தது நாம் கண்ணீர் வடித்தோம் துடித்தோம் தொழுதோம் அல்லா இடத்தில் மன்றாடினோம் அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் இன்று சொல்ல வேண்டும் நாம் சான்றிதழ் வழங்குவோம் அது தொடரும் ஏன் முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் அதில் பலவிதமான நான் ஒரு ஷூவை வாங்க போன பொழுது அது பண்டியுடைய தோலாக இருந்தது ஒரு பர்ஸ் பெண்ணுக்கு வாங்குறதாக இருந்தால் அது பண்டி தோல் கலக்கப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன ஸ்பௌச் எடுத்துக் கொண்டாலும் பண்டிகுடைய தோல் இருக்கிறது வீட்டில் பெண்கள் பாவிக்கிற ஒரு பிரஷ் எடுத்துக்கொண்டாலும் பாவிக்கிற பிரஷிலும் பண்டி முடி சேர்க்கப்பட்டிருக்கிறது லார்ஜ் சீஸ்ல பண்டி சர்வசாதாரணமாக இருக்கிறது மனித முடியாத தயாரிக்கப்பட்ட பாவிக்கப்பட்டிருக்கிறது அதை ஜெமேத்துள்ளமா இதை தயவுசெய்து அன்பார்ந்த சகோதரர்களே சில விஷயங்களை நீங்கள் தெரியாத நேரத்தில் குறை வேண்டாம் வாருங்கள் ஜெமித்துள்ள கதவு திறந்திருக்கிறது உங்களுக்கு வழிகாட்டுவோம் ஜெமியத்துல்லமா இதை ஆரம்பித்தபொழுது இரண்டாயிரத்தி இப்படி முன்னேறும் என்று யாரும் நினைக்கவில்லை இரண்டாயிரத்தி மூன்று ஆரை அடையும் பொழுது நாம் துவா செய்ய வேண்டிய இன்னொரு சகோதரன் பைசல் ஹஜார் அவர்கள் அவர்கள் பைரகாவில் பதினஞ்சு வருஷமாக சேவை செய்தவர்கள் இந்த ஹலால் நிறுவனத்துக்கு வந்து அவர்கள் செய்த பணி அது ஜெம்யா என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை மறக்க மாட்டார் அவர்கள் செய்த அந்த உழைப்பு நிச்சயமாக ஜெமியத்துலமாவுடைய நிறைவேற்று குழுவாக இருக்கலாம் ஜிமேத்தமா அங்கத்தவர்களாக இருக்கலாம் அவர்களை என்றும் மறக்க மாட்டோம் அவர்கள் செய்த பணி மிகவும் பாராட்டுக்குரியது ஆக அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தில் ஒன்றுதான் இந்த கட்டண அமைப்பு அதை மிக ஜிமெத்தமா லேசாக்கி எந்த ஒரு கட்டணத்தையும் யாரிடத்திலும் அறிவிட இப்ப எங்கள பணிகள் எங்களோட பொறுப்புகள் நாட்டு மக்களுடைய பொறுப்புகள் இது அதிகரிக்கப் போகிறது சேவையுடைய அடிப்படை இது அதிகரிக்கப் போகிறது இது இது வெளிநாடுகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட விற்பனை நிலையங்களின் ஹலால் இலட்சியத்துடன் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யலாம் என்றும் ஒரு அழகானோர் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளத்தில் எங்களுக்கு என்னது இவர்கள் ஓதி நேர்ந்து இவர்கள் அவர்களுடைய இந்த பிரித்த போல அவர்களுடைய இந்த மனையை போல இதெல்லாம் சொல்லி எங்களுக்கையே இவர்கள் சாப்பிட தருகிறார்கள் என்ற ஒரு தப்பெண்ணம் ஏற்பட்டுவிட்டது இந்த தப்பெண்ணத்தை போக்குவதாக இருந்தால் எங்களுடைய பணத்தை எடுக்கிறார்கள் என்ற இந்த தப்பெண்ணம் உண்டாகிவிட்டது இன்றைய இந்த கூட்டத்தில் அழகாக பேசினார்கள் இந்த சேர்மனாக இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேர்மனாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது சபையில் வந்தவர்கள் ஒரு கேள்வி சுசந்த ரத்நாயக் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் அந்த கேள்வி நீங்கிபிகேஷன் தீ ஃபார் ஹலால் இஸ் நெக்லிஜபிள் கம்பேர்ட் டு அதர் சர்டிபிகேஷன் அவர்கள் கேட்டார்கள் என்ன நீங்க இந்த ஹலுடைய இந்த விஷயத்துல ஒரு மாற்றம் கொண்ட இந்த லோகோ இதுக்கு பிறகு இல்லாமல் இருக்கும் காரணத்தினால் எங்களுடைய ஹலால் சர்டிபிகேஷன் நீங்க தொடரதான் போகிறீர்கள் அதனால விலையில ஏதும் மாற்றம் வருமான கேட்டா அவர்கள் சொன்னார்கள் எந்த மாற்றமும் வரமாட்டாது இவர்கள் எங்களிடத்தில் எடுத்துக்கொண்ட ஃபீ இருக்கிறதே ஹலா சர்டிபிகேஷன் மிக குறைவான ஒன்றை தான் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இது நாங்கள் எங்களுடைய பொருட்களுக்கு சேர்க்கிற அளவுக்குள்ள பணமும் கிடையாது ஒரு பிஸ்கட் நகைக்கு அது ஒரு சதத்தை தனியோ பிரிச்சா அவ்வளவுதான் இது வந்து சேரப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு தகதான் ஜிபேத்துலமா அறவிட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக இந்த நாட்டுடைய வியாபார அடிப்படையில் இருந்த அனைவர்கள் முன்னிலையும் மிக தெளிவாக சொன்னார்கள் இதை ஒரு மணி இந்த வீடியோ கிளிப்பை அழகாக நீங்கள் வெப்சைட்ல போயிட்டு ஹலால் ஸ்ரீலங்கன் என்ற ஸ்ரீலங்கா டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ ஹலால் ஸ்ரீலங்கா எச் ஏ எல் டபிள் ஏஎல் ஸ்ரீலங்கா டாட் காம் மிக அழகாக நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய சந்தேகத்தை தெளிவுப்படுத்திக் கொள்வதற்கு இதை பார்க்க வேண்டும் இதைக் கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் எடுக்கிறோம் அனைத்து உற்பத்தியாளர்களிடத்திலும் கணிசமான அளவில் பூர்த்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களும் ஹலால் இலட்சினை அந்த இலட்சியம் அந்த லோகோ அச்சுத்த போதிய பொருட்கள் கையிருப்பில் இருப்பதால் அவை முற்றாக வெளியேற கணிசமான காலம் தேவைப்படும் இப்பொழுது லோகோ அடித்து ஏராளமான வச்சு ரெண்டு மூணு மா அந்த லோகோட தான் இருக்கும் அந்த லோகோட இப்ப ஒரு கேள்வி எழுப்புகிறது எப்படி சொல்லுமா எங்களை நீங்க போறீங்க இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அலமதுல சின்ன குழந்தையும் ஒரு வயது ஒன்றரை வயது குழந்தையும் இந்த ஹலால் லோகோவை பார்த்து அடையாளம் கண்டது இப்ப சில நேரம் சில பொருட்கள்ல தான் இருக்கும் சிலதில் இருக்க மாட்டாது இது ஒரு தெரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது விரும்பியவர்கள் அதை அச்சிடலாம் அதை திரும்ப தொடரலாம் ஆனால் சில நேரம் பெரும்பான்மை சமூகத்துடைய அந்த வியாபாரத்தில் அது இடையூறாக இருக்கும் அதனாலாக வைத்திருக்கிறோம் இருந்த போதிலும் நாங்கள் ஹாட்லைன் மூலமாக ஒரு டெலிபோன் இதுக்காக ஒரு தொடர்பை ஏற்படுத்துவோம் வெப்சைட் மூலமாக இதை அறிவிப்போம் மசிதர்களூடாக இதை அறிவிப்போம் சமூகத்தில் இது ஒரு பிரச்சனை அல்ல எப்படி லோகோவை பார்த்து வாங்குவது மக்களுக்கு நாங்க தான் அறிமுகப்படுத்தினோமோ அதே போல லோகோ இல்லாமலும் இதை நீங்க அடையாளம் காண்பதற்கு இன்ஷா அல்லாஹு உங்களுக்கு வழிகாட்டுவோம் என்பதை பேர் வைக்கணும் நாங்கள் இதை வளர்த்திருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்புடன் உங்களுடன் அமைப்புடன் ஒரு விஷயத்தை இங்க எனக்கு மன ஆறுதல் உண்டு எல்லோருக்கும் இது மன ஆறுதலை தரும் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் உதயவியாவுடைய உடன்படிக்கையில் மிக கடினமான ஒரு கட்டமாக இருந்தது அந்த கட்டத்தில் மஹம்மத்லா என்று நபி அவர்கள் அங்கு பேரை எழுதும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் மஹமத் பின் அப்துல்லா என்று நாம் ஏற்றுக்கொள்வோமே தவிர ரசூல்லா என்று ஏற்றுக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் ரசூசல்லாம் அவர்கள் அலிவதெல்லான் அவர்களை பார்த்து இந்த ரசூலுல்லாவை நீக்கிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது அழிவதெல்லாம் அவர்களுக்கு அது சகிக்க முடியாமல் இருந்தது உங்களுக்கும் கஷ்டம் இன்றைக்கு லோகோ விட்டுக் கொடுக்கிறார்களே ஜமியத்துலமான் எங்களுக்கும் அது கஷ்டம்தான் ஆனால் நாம் ஒரு தூர் நோக்கத்தை இந்த நாட்டுடைய ஐக்கிய ஒற்றுமை பார்க்கிறோம் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பார்க்குகிறோம் முப்பது வருட யுத்தத்துக்குப் பிறகு நாம் ஒரு சண்டை சச்சரவை விரும்பவில்லை இந்த நாட்டில் ாம் எப்பொழுதும் ஐக்கியத்துடன் வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சந்தேகத்தை இஸ்லாமிய அடிப்படையான விஷயங்களில் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை நாம் பேச்சுவார்த்தைக்கு அளிக்கிறோம் வாருங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வாங்கள் அமர்ந்து பேச்சுவை நட அன்பாக இரக்கமாக நாங்கள் தீர்த்து கொள்வோம் இந்த சபையில் கலந்து கொண்ட பதினாலுக்கும் மேற்பட்ட பிக்குமார்கள் மிக அழகாக அன்பாக மிக சிறப்பாக அவர்கள் இந்த விஷயத்தை நடத்தினார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் மிக மிக அன்புடனும் பண்புடனும் நான் நாம் தொடர்ந்து அவர்களுடன் பேசிக் கொண்டு வருகிறோம் சென்ற மாதத்தில் அவர்களுடன் பேசிய பொழுது கடுமையான ஒரு முருகலான நிலைமை ஒரு புதுவலை சேனம் மாத்திரம் அல்ல பலருடைய உள்ளத்திலும் இது பதியிருந்தது ஆனால் இப்பொழுது இவர்கள் மாஷா அல்லா அல்லாத மற்றவர்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய உள்ளத்திலும் நிச்சயமாக இந்த தீர்ப்பு ஒரு மாற்றத்தை அவர்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்முடன் இருந்து முஸ்லிம் சமூகத்துடன் முஸ்லிம் புத்திஜீவிகளுடன் முஸ்லிம் கல்விமான்களுடன் இருந்து நாம் இதை நிச்சயமாக தொடரலாம் என்று நாம் நிச்சயமாக இந்த கதவுகள் தொடந்து வைத்திருக்கிறேன் இதில் நாம் மிக முக்கியமாக அனைத்து உற்பத்தி பொருள்களிலும் கணிசமான அளவு இந்த பொருள் இருக்கிறதனால் பசாரில் நீங்க லோகோவுடனும் காண்பீங்க லோகோ இல்லாமலும் காண்பீங்க அல்லாஹாலா நாடினால் எதிர்காலத்தில் இவர்களுடைய உள்ளத்திலே இதை போட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது உங்களுடைய நல்லெண்ணமும் துவாவும் ஐக்கியமும் ஒற்றுமையும் நாம் செய்த தவறை மேலும் மேலும் செய்யாமல் பிறகு ஒற்றுமையுடன் வாழ்வதற்குள்ளிவகைகளை யோசித்து இந்த விக்குமார்களுடன் சந்திப்புகளை ஏற்படுத்தி ஜெமித்துள்ளமா இருபத்தஞ்சு திசுக்களுக்கும் மஸித்களை பொறுப்பாக கொடுத்திருக்கிறது அந்த மசித இது முடிந்துவிட்டது எண்ண வேண்டாம் இதுதான் எங்களுடைய தொடர் பாதை நாம் இதை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் அதனால் தொடர்வோம் இந்த முயற்சிகளை தொடர்ந்து நாம் இதை மிக சிறப்பாக எடுத்து செல்வோம் அனைவர்களும் ஒத்துழைப்பு வழங்குங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக வாழுங்கள் வந்து இந்த சந்தேகம் நிகழ்ச்சி செய்து கொள்ளுங்கள் சந்தையில் ஹலாலட்சனை உற்பத்தி பொருட்கள் கிடைப்பதற்கு உற்பத்தியாளர்கள் உடனடியாக போதிய அளவில் மாற்று வழிமுறையை ஆரம்பிப்பார்கள் ஆரோக்கியமான உயர் ரக உற்பத்தி பொருட்கள் சந்தையில் கிடைக்கப்பெற நாட்டின் அனைத்து சட்ட ரீதியான தேவைகளையும் உள்வாங்கி அனைவரின் தேவைகளையும் கவனத்திற்கொண்டு நாம் ஒரு உற்பத்தி தொழில் ஈடுபடுவோர் என்ற வகையில் தொடர்ந்தும் சேவை செய்ய திரு சங்கம் உண்டுள்ளோம் எங்களுடைய அந்த இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக இருக்கும் சுசந்த அவர்கள் மிக அழகாக ஆக அவர்களும் எங்களுடைய பிக்குமார்களும் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து மிக ஒரு முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஆக சுருக்கமாக தொடரும் எப்படி அடையாளம் காண்பதுல்லமா ஹாட்லை மூலமாக வெப்சைட் மூலமாக மசிதர்களூடாக இன்னும் பல முறைகள் மூலமாக ஜெமியத்துள்ள உங்களை எஸ் எம் எஸ் மூலமாகவும் நாங்கள் இதை இலகுபடுத்துவோம் அல்லாஹ் பல வலிகளை எமக்கு காட்டுவான் என்பதில் சந்தேகம் கிடையாது அது அல்லாஹ் இந்த நாட்டுடைய ஒரு சேவையாக கருது இதை நாம் எங்களுடைய அல்லாஹு தாலா வசதி படைத்தவர்கள் இந்த நாட்டு பற்றுள்ளவர்கள் சில பௌத்தர்கள் கூட இதில் சொல்கிறார்கள் நாங்களும் இதை செய்யலாம் என்ற உள்ளமும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது அல்லாஹு தாலா அதுக்கும் அல்லாஹால வலி செய்வான் என்று நாம் எண்ணுகிறோம் நாங்கள் இதை நாட்டு சேவையாக இதுவரைக்கும் நாம் அது அந்த அடிப்படையில் தான் செய்தோம் ஆனால் நாம் பார்த்தது என்னவென்றால் ரசூசல் அல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்களுடைய சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போயிருந்த பொழுது ஒருவரை பாம்பு தீண்டிருந்தது அந்த பாம்பு கொத்திய சந்தர்ப்பத்தில் அவர்கள் வைத்தியம் செய்யுமாறு சொன்னார்கள் சஹாபாக்கள் நாம் வைத்தியம் செய்வோம் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் எமக்கு முப்பது ஆடுகள் தர வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கு கொடுக்கப்பட ஒரு சஹாபி சூரத்தில் அந்த சூரத்தில் அவர் சுகமாகிவிட்டார் பாம்பு தீரப்பட்டவர் சுகம் இந்த இந்த ஹதீஸ் சுஹா இமாமுலா ஷாபி எங்களுடைய இமாமான இமாம் ஷாஃபி அஹமல்லா அவர்கள் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள் இதற்கு இஸ்லாமிய தீனுடைய ஹிதமத்துகளில் சேவைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய அந்த நேரத்துக்காக ஒரு ஊதியம் எடுக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையை இதை கொண்டு ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள் ஆக சான்றிதழ் வழங்கி ஜெமியுலமா பணம் எடுத்தது தவறானது என்று யாரும் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது சான்றிதழ் ஒன்று எடுப்பதற்கு இஸ்லாமிய அடிப்படை கிடையாது என்று தவறான வாதத்தை யாரும் முன்வைக்கக்கூடாது அப்படியான சந்தேகங்களை ஏற்படுத்தாமல் மசிதிகளில் இமாமாக இருக்கக்கூடியவருக்கு தொலகை கடமையாக இருக்கிறது ஆனால் அவருடைய குடும்பம் அவருடைய உழைப்பு அவருடைய தேவை என்றொன்று இருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கு ஷரியத்தொரு வழிகாட்டலை வைத்திருக்கிறது சான்றிதழ் வழங்குவதற்கு ஜெமித்துள்ளமா சேவை அடிப்படையில் வியாபார அடிப்படையில் அறவே கிடையாது ஜெயத்துள்ளமாவுக்கு பல தேவைகள் இருந்த போதிலும் அந்த தேவைகளை ஜெமித்துலமா வேற வழிகளில் நாட்டுடைய மக்களுடைய சில அல்லா நல்லம் படைத்தவர்களுடைய அந்த வழிகாட்டல் மூலமாக ஜெயமித்துலமா ஹலால் நிறுவனத்துக்கு கூட இதுவரைக்கும் ஒரு சொந்த இடம் கிடையாது ஹலாலுக்கு ஒரு லெப் கிடையாது ஹலால் ஒரு இருந்தால் சில பதார்த்தங்களை அதை டெஸ்ட் பண்ணுவதற்கு தாய்லாந்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது ஆக எங்களுக்கு லெப் ஒன்று தேவை இருக்கிறது எங்களுக்கு ஒரு இடம் தேவை இப்படியான பல தேவைகள் ஜெமித்தலுமாக்கு இருந்த போதிலும் இதை மிக சிரமத்துடன் சில நல்லடியார்கள் நாம் இப்போ இருக்கக்கூடிய கொள்கைகளில் உள்ள இடம் அது ஒரு சகோதரர் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு நல்லெண்ணத்தின் காரணத்தினால் ஒரு சிறிய தொகை கூலியுடன் அந்த வீட்டுடைய உயர் அவர் நமக்கு தந்து வைத்திருக்கிறார் அலமது அவருக்கும் மேலான கூலியை கொடுக்க வேண்டும் ஆக இந்த அடிப்படையில் சர்டிபிகேஷன் தொடரும் லாட்சனை என்பதை அந்த லோகோ அது ஒரு இருக்கும் ஒரு இருக்க மாட்டார் அது ஒரு அப்சனல் ஆக இருக்கும் அதே நேரத்தில் பி என்பதை ஜெயமத்துலமா ஒரு தேவை அடிப்படையில் சர்வீஸ் அடிப்படையில் வியாபார அடிப்படையில் அல்ல அது பெற்று வந்ததை எடுக்க மாட்டாது என்பதையும் விவரத்தையும் முன்வைத்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே திரும்ப நாம் வேண்டிக் கொள்ள விரும்புகிறோம் அல்ஹம் இல்லா அதிகமானவர்கள் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு வீதமானவர்கள் எங்களுக்கு மிக ஆறுதல் தந்தார்கள் நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பாலிபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸ் எதிர்கட்சி என்ற வேற்றுமை இல்லாமல் ஒரு சிலருடைய சந்தேகம் இருந்தது அந்த ஆத்திரத்தை துவா செய்கிறோம் எங்களை எதிர்த்தார்கள் அவர்களுக்கும் நாம் அல்லா இடத்தில் கையெழுந்திரோம் அல்ல துவாவாக அவர்களுக்கும் விளங்க வேண்டும் குறையாக இருந்தால் தாய் சல்லு அலுவலி வசல்லாம் அவர்கள் அடிப்பட்டு ரத்தத்தில் வரக்கூடிய நேரத்தில் நவியவர்கள் தன்னைதான் குறை சொல்லுடைய பலகீனத்தை முன்வைக்கிறேன் நாமும் நம்முடைய பலகீனத்தை முன்வைப்போம் நாம் ஒற்றுமையாக தவறிவிட்டோம் நாம் ஒன்றுபட்சிருக்க தவறிவிட்டோம் சிறு சிறு விடயங்களுக்கு சண்டை சச்சரவில் ஈடுபட்டோம் ஒருவர் ஒரு மற்றவரை பார்த்து குரோத தன்மையில் நாம் வளர்ந்தோம் இல்லை மேலான சகோதரர்களை நாம் ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் பெற்றுக் கொடுப்படனும் தாராள தன்மையுடன் முதலாவது ஸ்ரீலாங்கன்ஸ் நாம் இந்த நாட்டை சேர்ந்த என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் மனிதர்கள் என்ற எமது தாய் நாடாகிய இந்த இலங்கை பள்ளின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடாகும் அவ்வாறே பல்வேறு சமயங்களும் பின்பற்றுகின்ற இந்நாட்டில் சகல இனத்தவரும் ஐக்கியமாகவும் சக வாழ விரும்புகிறார்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது இந்நிலையில் இன நல்லுறவை பால்படுத்த செயல்படுகின்ற காரியங்கள் எதையும் இந்நாட்டு மக்கள் எவரும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதே எமது உறுதியான நம்பிக்கையாகும் இந்நிலையில் அண்மை காலமாக அலால் விவகாரத்தை மையப்படுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள அசாதாரண நிலைமைகளை அகில கவனித்துக் கொண்டுள்ளது அதற்கு ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு தான் இந்த இன்றைய ஒரு ஒரு தினத்தில் ஏற்பட்ட இந்த முடிவு அல்லாஹுச்சாலா இதை கயிறாக வைத்து எங்கள் மத்தியில் இதில் ஒற்றுமையை வளர்த்து நாம் எல்லாரும் ஒன்றுபற்ற எதிர்காலத்தில் இந்த நாட்டு முஸ்லீம்கள் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் இந்து சகோதரர்கள் சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவர்களும் ஒன்றுபற்று வாழ வல்ல அல்லா கிருவி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த விஷயத்திற்கு உதவியாக இருந்த அனைவர்களுக்கும் துவா செய்கிறேன் குறிப்பாக ஜஸ்டிஸ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் இதற்காக அவர்களும் சிரமப்பட்டு இன்னும் சேமனாக இருக்கக்கூடிய ஹர்ஷன் சமர்துங் இன்னும் வெளியில் சில சகோதர்களும் இந்த இவ்வளவு அவசரமான நேரத்தில் மக்களுடைய இந்த கவலையை போக்குவதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஜெயத்திலுமா நிறைவேற்றுக் நான் தான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்பியது என்னுடைய சக்திக்கு ஏற்ப நான் இதை விவரிக்க முயற்சி ஒவ்வொருவரும் இதை புரிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் மேலும் இதை ஒளிபரப்பின் நடக்கப்பட்டதை மக்கள் மயப்படுத்துங்கள் எங்களுடைய வெப்சைட்டுகளுடைய விஷயங்களை பாருங்கள் அமைதியாக இருங்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கைவிட வேண்டாம் மிக பணிவுடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் அனைவர்களுடனும் அன்பாக நடந்து இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக கட்டியெழுப்பி அனைவர்களும் தலைவர் அவர்களே நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளீர்கள் கடந்த மாதங்களில் நடந்த கலந்துரையாடல்களின் போது உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் யாரையாவது பற்றி நினைவுபடுத்த நீங்கள் உள்ளீர்களா என்று நான் உங்களிடம் வினவரத்துக்க உள்ளே இந்த முடிவையிலே உங்களுக்கு பக்கவலமாக இருந்தவர்கள் பல நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் பல நூற்று கணக்கான நிறுவனங்கள் இருக்கும் இதிலே முக்கியமாக நீங்கள் யாரையாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா உங்களுடன் தோலோடு தோல் என்று உழைத்தவர்கள் யாராவது இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய அனைத்து அமைப்புகளும் அது தலைக்காக்களாக இருக்கலாம் அது ஜமாத்துகளாக இருக்கலாம் அது தௌஹித் ஜமாத் ஜமாத் இஸ்லாம் முஸ்லீம் கவுன்சில் மீடியா மீடியா போரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அஹமதுலில்லா இந்த நாட்டுடைய எனக்கு தெரிய எந்தொரு அமைப்பும் ஜமீத்துல்லமாவுக்கு எதிராக செயல்படவில்லை யாரும் அப்படி செயல்பட்டாலும் அவர்கள் தெரியாதனமாக செய்து வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் என்றுதான் சொல்வோம் அப்படி அலமது இல்லா தன்னுடைய பேரை சொல்லாமல் அவர்கள் அல்லா இடத்தில் மன்றாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் எத்தனையோ உள்ளங்கள் சந்தோஷப்படும் அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும் இது நிச்சயமாக அல்லாஹ் அல்லா தஹன் இன்னா மானா என்று நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹ் உங்களுடைய கவலையை ஹசரத் ரசூஸ் அல்ல அல்லாஹு அலைவசம் அபு பக்கர் அவர்களுக்கு சொன்னது போல லா தஹன் நாட்டு மக்களே கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் அப்பல் இசத் அனைவர்களையும் அல்லாஹ் முன்னேற்றத்தின் பாதையில் எடுத்துச் செல்வானாக